ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்னென்ன தர்மங்களை நாம் செய்யும்படியாக காண்பிக்கிறது அப்படிங்கிறத புராணங்களை எடுத்துக்காட்டாக கொண்டு ஒவ்வொரு தர்மங்களாக பார்த்துன்னு வரோம் தற்சமயம் ஒரு பெரிய நோயானது நம் தேசத்திற்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளையும் கூட அச்சுறுத்தும் விதமாக வர்றதை கேள்விப்படுறோம் கொரோனான்னு ஒரு வைரஸ் நோய் பரவிண்டு வருதுன்னு அரசாங்கமே பயப்படும் நிலையில் இப்போ இருக்கிறத பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமே சுகமாக வாழணும் சுகஜீவனம் என்கிறது தான் நம் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கணும் ஜாத்தஸ்யி த்ருவோ மிருத்தியுகோ திருவஞ்சன்ம மிருதச பிறந்தவன் ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும் இறந்தவன் ஒரு நாளைக்கு பிறந்துதான் ஆகணும் இந்த சக்கரத்தில் மாறுதலே கிடையாது ஆனால் பிறந்தது முதல் இறப்பு வரையிலும் சுகமாக வாழணும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் உட்படாமல் நாம் வாழ்க்கையை நடத்தணும் அதற்குத்தான் நமக்கு தர்மசாஸ்திர வேதங்கள் புராணங்கள் இவைகள் வழிகளை காண்பிக்கிறது தற்சமயம் வந்திருக்கிற இந்த நோயானது மருத்துவர்கள் சொல்வதையும் அரசாங்கம் நமக்கு சொல்வதையும் கேட்டால் நமக்கு ரொம்ப கலக்கமாக தான் இருக்குது மருத்துவர்கள் இப்போது வந்திருக்கிறதான வைரஸ் விஷயமாக சொல் பொழுது இது ஏதோ ஒரு தேசத்திலிருந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்கிற பொழுது அதிலிருந்து இந்த வைரஸானது கிளம்பி பரவிடுத்து இது ரொம்ப இந்த வைரஸ்ங்கிறது அதனுடைய அளவை சொல்கிற பொழுது ரொம்ப நுணுக்கமான அளவாக இருக்கும் அது துணி எதை நாம் கூட நம் மூக்கு அல்லது வாய் அல்லது கண் இவைகள் வழியாக அதை உள்ளே போகிறத யாராலும் தடுக்க முடியாது நாம் ஒரு சமாதானத்துக்காகத்தான் அந்த துணிகளெல்லாம் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்குறோம் மேலும் அந்த வைரஸானது நம்முடைய உடம்புக்குள்ளே நுழைஞ்சி 48 எட்டு மணி நேரத்துக்குள்ளே அதனுடைய காரியத்தை முடித்து கொண்டு அது அடுத்த வெளியில் போய்டுறது அடுத்த உடம்புக்கு அப்படின்னு அதிலே ஒரு நகருதல் இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு உயிரை பறிக்கக்கூடியதான வைரஸ் இப்போதான் வருதுன்னு இல்லை நம்முடைய தேசம் எத்தனையோ இதுபோல் வைரஸுகள் எல்லாம் பார்த்திருக்கு அதையெல்லாம் சமாளிச்சுதான் வந்திருக்கோம் அதற்கு ஆதாரமாக அடிப்படையாக நமக்கு இருந்தது மந்திரபலம் இருந்தது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருந்தது இது ரெண்டுமே இன்றைய நாளில் நம்மிடத்துலே இல்லை நாம் நிறையா அதிலிருந்து மாறி வந்துட்டோம் இருந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியுது எப்படி நம் முன்னோர்கள் வாழ்ந்தால் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் என்கிற குறிப்புகள் நம்மிடத்துல இருக்குது அதேபோல் என்னென்ன மந்திரங்களை எப்போ எப்போ நாம் பயன்படுத்தலாம் என்கிற குறிப்புகள் நம்மிடத்துல இருப்பது ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த குறிப்புகள்தான் நமக்கு மிகவும் தேவை முன்னாடி ஒரு நோய் சொல்லுவாள் காலரான ஒரு நோய் சொல்லுவாள் இந்த காலராங்கிறது ரொம்ப பயம் பயமுடுத்தும்படியாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த நோயே இன்றைய காலத்தில் இல்லைங்கிற நிலையில் நாம் இருக்கோம் அதே போல்தான் இப்போது வந்திருக்கிற இந்த நோயையும் நாம் கட்டுப்படுத்தலாம் அடிப்படையாக நாம் சில வழிகளை பின்பற்றணும் முதல்ல உணவு பழக்கங்களை ஆரோக்கியமான முறையில் வச்சுக்க ரெண்டாவது அரசாங்கம் நமக்கு என்னென்ன கட்டுப்பாடுகளை சொல்கிறதோ அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றணும் இப்போது வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகளை சொல்கிறார் கட்டாயம் அதை நாம் பின்பற்றணும் ஏன்னா இந்த நோய் வந்துட்டதானால் இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அப்படிங்கிறத விட அரசாங்கத்திற்கு பொறுப்பு மிக மிக அதிகம் அரசாங்கம் சொல்கிறபடி நாம் அதை பின்பற்றணும் இது அனைத்துக்கும் மேல் நாம் ஒவ்வொருவரும் மந்திரபலத்தை அதிகப்படுத்திக்கணும் மந்திரபலத்தை வைத்துக்கொண்டு கட்டுப்படுத்த முடியாத நோய்களே கிடையாது அப்படி இங்கே ஒரு ஒரு வார காலமாக இங்கே முஷிரியில் அக்னிஹோத்திர சாலையில் நிறையா மந்திர ஜபங்கள் இந்த நோய் சரியாகணும் என்கிறதுக்காக நடந்துன்னு வருது அதில் பல பேர் பிரார்த்தனம் செய்து பெரிய அளவில் இந்த வியாதியானது பரவின் வருது இதற்கு செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தபொழுது ஆதிசங்கரர் ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கார் பிரபஞ்ச சாரசார சங்கிரகம் என்ற பெயர் அந்த புஸ்தகத்தில் மிருத சஞ்சீவினி விதானம் என்று ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அதை எப்படி நாம் பயன்படுத்தணும் என்று சொல்லும் பொழுது ஒரு யந்திரம் போட்டு முச்சுஞ்சய யந்திரம் போட்டு அந்த யந்திரத்தில் மிருத்யஞ்சயனை அவாகனம் செய்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை மூன்று லட்சம் ஆவர்த்தி ஜபம் செய்யணும் முப்பதாயிரம் ஆவர்த்தி ஹோமம் பண்ணணும் ஏழு திரவியங்களே வைத்து அந்த ஹோமத்தை செய்யணும் களவு லிங்கார்த்தயாம் பவதி விமுக்தி பரதரா என்று இத்திகாசத்தினுடைய வாக்கியம் கலியில் எந்த மந்திரத்தை வைத்து கொண்டோ நாம் பெரிய லாபத்தை அடையலாம் இன்னல்களை போக்கலாம் என்று சொல்லும் பொழுது பரமேஸ்வரனை ஆராதிக்கணும் காலகாலன் பரமேஸ்வரன்தான் மிருத்யுஞ்சயன் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனை நாம் ஆராதிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏழு திரவியம் வச்சுக்கணும் அந்த ஹோமத்திற்கு அதாவது சிந்தில் கொடி ஆலமுட்டு திலாகா கருப்பு எள்ளு அருகம்புல் பால் நெய் பால் கலந்த அன்னம் இந்த ஏழு திரவியங்களை கொண்டு அந்த ஹோமத்தை செய்யணும் செய்தால் சம்ஹாரமூர்த்தி பரமேஸ்வரன் என்ன வைரஸ் நோய்கள் வந்தாலும் அந்த வைரஸை அழிக்கக்கூடிய சக்தி பரமேஸ்வரனுக்கு தான் உண்டு திரிபுர சம்ஹாரின்னு பரமேஸ்வரனுக்கு பெயர் இரும்பு கோட்டை தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை அப்படி இரும்புனாலேயே நிர்மாணிக்கப்பட்ட கோழை கோட்டையவே தகிச்சவர் பரமேஸ்வரர் அவருக்கு இந்த வைரஸை அழிப்பதற்கு ஒரு க்ஷண நேரம் ஆகாது நாம் அவரை பிரார்த்திக்கணும் நாம் பிரார்த்தித்து இந்த மந்திரபலத்தை நாம் சேர்த்து கட்டாயம் இந்த நோயை நாம் சுத்தமாக போக்கலாம் உல நம் தேசம் மாத்திரமில்லை உலக நாடுகள் அனைத்துமே இந்த வைரஸ் நோயிலிருந்து விடுபடும் என்கிறது அந்த கிரந்தத்திலிருந்து நாம் பார்த்தால் தெரிய வருகிறது அந்த ஆதிசங்கரர் அருளி செய்த அந்த ஹோமத்தை செய்வதற்கு இங்கு ஏற்பாடு செய்திருக்கோம் அவசியம் முடிந்தவர்கள் யார் யாராலெல்லாம் கலந்துக்க முடியுமோ அவர்கள் கட்டாயம் இந்த ஹோமத்தில் பங்கு நம் தேசத்திற்காகவும் உலக நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்காகவும் அனைவரும் பங்கு ஆரோக்கியத்தை பிரார்த்திக்கணும் என்று சொல்லி அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்